ஒரு ஆண் அல்லது ஒரு பெண்மையான நிலைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக கூட அந்த பாடுகளினுடைய விடயங்களை நிர்ணயிப்பதற்கு கூட இந்த இலக்கங்கள் ஒரு காரணியாக தூண்டுகோலாக இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது வியப்பு தான் உங்களை அன்புடன் that explores insights of science, technology, engineering and maths. Here's your host, Tariq Aziz. The most important thing is to do in the world's lives. The lives of the lives of the lives and the lives of the lives. The lives of the lives of the lives and the lives of the lives of the lives of the lives. இலக்கம் என்கின்ற பொழுது அந்த இலக்கங்கள் வாயிலாக பல நிலைகள் எய்தப்படுகின்றன ஒரு புடையத்தை அளப்பதற்காக அந்த இலக்கங்கள் பயன்படுத்தப்படுகின்றன தமிழ் மொழியில் கூட பின்னங்களை சொல்வதற்காக பல விஷேடித்த சொற்கள் காணப்படுகின்றன பொதுவாக இம்மி உம்மி அணு குணம் பந்தம் பாகம் மிந்தம் சிந்தை கதிர்முனை என்றெல்லாம் பல விஷேடித்த சொற்கள் ஒரு குறிப்பிட்ட பின்னத்தை அல்லது குறிப்பிட்ட ஒரு அளவை சொல்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது இது கூட இலக்கங்களுக்கு தமிழ் மொழியில் வழங்கி ஒரு கூறாக காணலாம் அலெக்ஸ் பெலோஸ் என்கின்ற ஒரு எழுத்தாளர் அவர் கால்பந்தை பற்றியும் எழுந்து ார் கால்பந்து பற்றி பல நூல்களை எழுதி கணிதத்தை பற்றியும் எழுதி நூல்களை வழிகிடுகின்ற பொழுது இந்த நூல்கள் பற்றிய உரைகளை ஆற்றுவதற்காக பல இடங்களுக்கு அவர் செல்ல வேண்டியிருக்கும் எனவே அந்த இடங்களில் இருந்து கணிதம் தொடர்பாக தனது உரையை கழ்த்தி முடித்ததன் பிற்பாடு அங்கு பார்வையாளர்களில் பலரும் தங்களுடைய பிடித்தமான எண் இலக்கம் என்ன என்று கேட்பார்கள் இந்த கேள்வி அவர் ஒரு முட்டாள்தனமான கேள்வியாகவே எண்ணியிருந்து அதற்கு விடையளிக்காமலே அங்கிருந்து வருவதுண்டு ஆனால் இந்த கேள்வியினுடைய ஆதிக்கம் என்பது ஒவ்வொரு உரையாடல்களுக்கு பின்னரும் தொடர்ந்து கொண்டே இருந்தது எனவே குறிப்பிட்ட கேள்வியை கேட்ட ஒருவரிடமே மீண்டும் திரும்பி உங்களுடைய பிடித்தமான இலக்கம் என்ன என்று கேட்டுவிட்டார் அதற்கு அந்த கேள்வியை கேட்டவர் தனக்கு பிடித்தமான இலக்கம் என்ன என்றும் அது ஏன் பிடித்தது என்று பற்றிய காரணங்களை கூட இருக்கிறார். இதில் ஈர்த்து போன அலெக்ஸ் பலோஸ் தனது மற்ற அந்த உரையாடையை கேட்பதற்காக வந்திருந்த பலரிடமும் தங்களுக்கு உரித்த பிடித்தமான எண்கள் இருக்கின்றன அதுக்கான காரணங்களை சொல்ல முடியுமா என்று கேட்ட பொழுது குறிப்பிட்ட அரங்கில் இருந்தவர்களில் அரைவாசிக்கும் அதிகமானோர் இதற்கு தங்களிடம் பதில் இருப்பதாக சொல்லியிருந்தார் எனவே இது ஒரு இந்த நிகழ்வு அவருக்கு ஈர்த்த காரணமாக ஃபோவ்ரைட் நம்பர்ஸ் டாட் நெட் மூலமாக உலகில் உள்ள அனைவரையும் தங்களுக்கு பிடித்தமான இலக்கங்களை பதிவு செய்து தங்களோட பகிர்ந்து கொள்ளுமாறு அழைத்திருந்தார் இந்த இணையதளத்தின் மூலமாக முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமானோர் தங்களில் பதிந்து கொண்டு தங்களுக்கு பிடித்த இலக்கங்களை அதை ஏற்பிடித்திருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் பதிவு செய்திருந்தார் இது ஒரு ஆச்சரியமான விடயமாகவே இருந்தது ஆனால் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒவ்வொரு இலக்கங்கள் ஏன் பிடித்து போனது என்பது பற்றிய காரணங்கள் கூட மிகவும் சுவாரஸ்யமாக ஆனால் இந்த இலக்கங்கள் என்பது மனித வாழ்வினுடைய ஆதிக்கத்தை இவ்வாறு உருவாக்குகின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது இலக்கங்களின் தோற்றுவாய் என்ன என்பதை பற்றியும் நாங்கள் கொஞ்சம் அலசி ஆராய வேண்டியிருக்கிறது சுமேரீர்கள் இப்போது ஈராக் என்று சொல்லப்படுகிறது சுமேரியர்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இலக்கங்களின் தோற்றுவாய்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பொதுவாக இலக்கம் ஒன்றை கெஸ் என்று சொல்வார்கள் ஜிஇ எஸ் என்று ஆங்கிலத்தில் அதனை உச்சரித்து கொண்டு வரலாம் இது ஒன்று என்ற இலக்கத்துக்கு சொல்லப்படுகிற ஒரு சொல்லாக இருக்கிறது அதே போல இந்த சொல்தான் ஆண் என்ற சொல்லினுடைய எனவே ஒன்று என்பதை ஆண் என்றும் காணப்பட்டது அவர்கள் குறித்தார்கள் என்பதற்கான ஒரு தேவை இது ஏனே இவர்கள் குறித்துக்கார்கள் என்பதை பற்றிய ஒரு அப்புறுதல் என்பதை நாங்கள் கொண்டு வருவதற்கு கூட இங்கு முடியாமல் இருக்கிறது ஆனால் பிற்பட்ட காலத்தில் இன்றைக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் பைதகரசு தேற்றத்தை உருவாக்கிய பைதகரசை பித்தகரசு என்று கூட சொல்வார்கள் அவர் வாயிலாக வருகின்ற கூற்றுகளின்படி ஒற்றை எண்கள் யாவும் ஆண்மை கொண்டவை அதே போல இரட்டை எண்கள் யாவும் பெண்மை கொண்டவை என்று கூட சொல்லிவிடுகிறார்கள் எனவே இங்கு கூட சுமேர்களினுடைய ஆதிக்கம் என்பது பைதகரசினுடைய கருத்திலிருந்து மிகவும் இருக்கிறது எனவே இங்கு பார்க்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட என்ன அடிப்படைகளுக்கு எது அவர்களுக்கு காரணமாகியது என்றெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது இருக்கிறது ஆனால் இதில் இந்த சுவேறுகளும் பைரகரசனுடைய அந்த ஏற்பாடுகளை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இன்னொரு விடயத்தையும் அவதானிக்கலாம் இந்த கணப்பீட்டின்படி அலெக்ஸ் பலோஸி இந்த அந்த ஆய்வின்படி ஒன்றையும் தங்கள் பிடித்தவர்கள் அந்த இலக்கங்கள் அவர்கள் பாவித்த அடைமொழிகள் என்பவை கூட விளக்கம் ஒன்றுக்கு ஒரு ஆண்மை பொருந்தியதாகவும் விளக்கம் இரண்டுக்கு பெண்மை பொருந்தியதாகவும் இருந்திருக்கதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது பொதுவாக இலக்கம் ஒன்றை விரும்பியவர்கள் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஸ்ட்ராங் இண்டிபென்டன்ஸ் போல்ட் ஹானஸ்ட் பிரேவ் லோன்லி டிஃபரன் என்று தங்களுடைய சுதந்திரமான வலிமையான திடகாத்திரமான மற்றும் வித்தியாசமான வகையிலாக பல சொற்களுடைய அடிப்படைகளில் அடைமொழிகளாக சொல்லி இலக்கம் ஒன்றை அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இந்த இலக்கம் ஒன்றை பிடித்தவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் அந்த வார்த்தை பிரயோகம் என்பது ஆண்மையை குறிக்கின்றதாக இருந்தது அதே இரண்டை குறிக்கின்றவர்கள் அவர்கள் வாய்ஸ் ஓபன் ஃப்ரெண்ட்லி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் போன்ற பெண்மை பொருந்தியதாக மென்மை மகிழ்ச்சி தோழமை போன்ற அந்த அந்த வகையான மிகவும் ரமியமான சொற்களை சொல்லி அது ஒரு பெண்மை பொருந்தியதான சொற்களாக சொல்வதற்காக இலக்கம் இரண்டை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் எனவே இங்கு பார்க்கின்ற பொழுது இரு பாணார்களும் ஒரு இலக்கத்தை ஆண்மை கொண்டதாகவும் இன்னொரு இலக்கத்தை பெண்மை கொண்டதாகவும் பார்க்கின்ற நிலையை நாங்கள் அவதானிக்க முடிகிறது எனவே இதற்குள் ஏதும் விஞ்ஞானம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி கூட எடுக்கிறது இதனை ஆணையம் பொருட்டு உளவியலாளர் ஜேம்ஸ் வில்கி ஒரு ஒரு விடயத்தை அதாவது பிறந்து அவர்களுக்கு அருகில் ஒற்றை எண்களையும் இரட்டை எண்களையும் வைத்து குறிப்பிட்ட அந்த தேர்வுக்காக கொடுக்கப்பட்டவர்களை அழைத்து இது ஆனா பெண்ணா என்று கேட்கின்ற பொழுது ஒற்றை எண்ணெய் கொண்ட இலக்கங்களை கொண்ட அந்த குழந்தைகளை காண்கின்றவர்கள் யாவரும் அவர் ஆண் என்றும் மற்ற இலக்கங்களை கொண்ட அதாவது இரட்டை கொண்டு கண்கின்றவர்கள் பெண் என்றும் சொல்லி இருக்கிறார்கள் அலெக்ஸ் பிடித்தமான எண்களை பற்றிய அந்த கணக்கெடுப்பின் பொழுது பலருக்கும் பிடித்த ஒரு எண் இருந்தது அந்த எண் தான் இலக்கம் ஏழு அநேகமாக அனைவருக்கும் அதிர்ஷ்டமான எண் என்று கூட ஏழை சொல்வார்கள் ஆனால் அதிர்ஷ்டமான எண்களை பற்றி இவ்வாறு கருதுகின்ற பொழுது துரதிர்ஷ்டமான எண்கள் என்ற விடயம் கூட இருக்கிறது பொதுவாகவே அமெரிக்காவில் பதிமூன்று என்ற எண் ஒரு துரதிர்ஷ்டமான எண்ணாக கருதப்படுகிறது இதனால் பல மாடி கட்டடங்களில் காணப்படுகின்ற எலிவேட்டர்களில் இலக்கம் பதிமூன்றை காண முடியாது அதே போல சீனாவில் இலக்கம் நான்கு என்பது மிகவும் துரதிருஷ்டமாசமான எண்ணாக சொல்லப்படுகிறது இதனால் சைனாவில் உள்ள பல கட்டடங்களில் குறிப்பிட்ட எலிவேட்டர்களில் நான்கு என்ற இலக்கத்தை காண முடியாமல் இருக்கும் எனவே இந்த நிலையான ஒரு மூட நம்பிக்கையிலான ஒரு எண்ண பாடுகளும் இந்த இலக்கங்களோடு சேர்ந்து வருகிறது ஆனால் இந்த ஏழு என்கின்ற இலக்கம் எல்லோருக்கும் பிடித்து போயிருந்தது இந்த முப்பத்தி ஆயிரத்துக்கும் அதிகமானவர்களில் பலரும் இதனை பிடித்து போயிருந்தது இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது அலெக்ஸ் பெலோ சொல்கின்ற அடிப்படையில் பொதுவாக குறிப்பிட்ட தொகுதி எண்களை அதாவது ஒன்று தொடக்கம் பத்து தொகுதி எண்களில் முதல் அந்த ஐந்து எண்களை நாங்கள் இரட்டிப்பாடைய செய்கின்ற பொழுது அது ஒன்று இரண்டாகும் இரண்டு நான்காகும் மூன்று ஆறாகும் நான்கு எட்டாகும் ஐந்து பத்தாகும் ஆனால் இந்த இரண்டு அங்கு ஆறை நாங்கள் இரண்டாலோ மூன்றாலோ வகுக்கலாம் அதே போல எட்டை இரண்டாலோ நாலாலோ வகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே போல ஒன்பதை மூன்றால் வகுக்கலாம் பத்தை ஐந்தால் வகுக்கலாம் இரண்டாலும் வகுக்கலாம் ஆனால் ஏள் என்பதை எதனாலும் வகுக்க முடியாது எனவே அது ஒரு விசித்திரமான ஒரு இலக்கமாகவே இருக்கிறது அந்த தொகுதியில் இருக்கின்ற ஒரு விசித்திரமான இலக்கமாக ஏழு இருக்கிறது எனவே இந்த விசித்திர தன்மை கூட பலரையும் கவர்ந்திருக்கிறது என்று கூட அவர் சொல்கிறார் ஆனால் இதில் இன்னொரு மிகவும் விசித்திரமான விடயம் என்னவென்றால் பொதுவாக இந்த இலக்கம் ஏழை விரும்பியவர்கள் அவர்கள் விரும்பியதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி அவங்க பதுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன கருத்துக்களை மிகவும் அவதானிக்க முடியதாக இருக்க வேண்டியிருக்கிறது அதாவது அந்த கருத்துக்களின்படி அவர்கள் அதனை ஒரு அழகிய எண்ணாக பார்க்கிறார்கள் அதனுடைய வடிவம் என்பது கவர்ச்சியாக இருக்கிறதாக சொல்கிறார்கள் அதனுடைய சாய்வு நிலையான நிலை என்பதெல்லாம் அவர்களுக்கு பிடித்ததாக சொல்கிறார்கள் இன்றும் பலரும் அந்த இலக்கத்தை உச்சரிக்கின்ற தன்மையை அவர்கள் மெச்சுக்கிறார்கள் செவன் என்கின்ற பொழுது அது ஒரு ரமியமாக ரசிக்கக்கூடியதாக இருப்பதாக கூட சொல்கிறார்கள் தமிழில் ஏழு என்று சொல்வோம் எனவே இந்த சொற்களை உச்சரிக்கின்ற பொழுது அது ஒரு ரம்யமாக இருப்பதாக கூட அந்த பிடித்து போனவர்கள் இந்த இலக்கம் ஏழை பிடித்து போனவர்கள் சொல்லி இருந்தார்கள் எனவே ஏழு என்பது மிக முக்கியமான ஒரு எண்ணாகவும் அதிர்ஷ்டமான எண்ணாகவும் உலகளாவிய ரீதியில் பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த எண்களுக்கும் எமது எண்ணங்களுக்கும் பல தொடர்புகள் இருக்கின்றன இந்த எண்ணங்களால் ஆளுகை செய்யப்படுகின்ற வாழ்வினுடைய அவதானத்தில் இலக்கங்களினுடைய பாதிப்பு என்பது மிகவும் இயல்பாகவே இருக்கிறது அந்த ஒரு ஆண்மையான அல்லது ஒரு பெண்மையான நிலைகளை தக்கவைத்துக் கொள்வதற்காக கூட அந்த எண்ண பாடுகளினுடைய விடயங்களை நிர்ணயிப்பதற்கு கூட இந்த இலக்கங்கள் ஒரு காரணியாக அல்லது தூண்டுகோளாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்ற வியப்பு தான் நெஞ்சுகிறது இந்த நிலைகளை நாங்கள் கொண்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆக்கம் இந்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து விடயங்களும் எண்களால் அழுகி செய்யப்படுகிறது என்ற விடயத்தை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இதன் போதுதான் இந்த கோல்டன் ரேஷியோ என்கின்ற பல பொன்னான விகிதம் பற்றியும் நாங்கள் அறிந்திருந்தோம் இது ஃபிபுனாட்சி சீக்வன்ஸ் பிபுனாட்சி தொடர் பற்றியெல்லாம் நாங்கள் சொல்லியிருந்தோம் எனவே இது பற்றிய மேலதிக விவரங்களை அறிவதற்காக இவங்க யூடியூப் சேனலில் யூடியூப் டாட் காம் ஸ்டாஷ் என்கின்ற இந்த யூடியூப் சேனலில் பல விடயங்களை கணிதம் தொடர்பிலும் அந்த ஃபிபுனாட்சி எண்கள் தொடர்பிலும் சொல்லி இருக்கிறோம் எனவே அதனை கண்டுகொள்ள நாலு மது நுட்பம் புதுநுட்பம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம் அதே போல புதுநுட்பம் டாட் காம் புதுநட்பம் என்கின்றது சமூக வலைதளங்களின் மூடமாக எங்களை இணைவதன் மூலம் பல்வேறு பட்ட தகவல்களையும் அறிவியல் சார்ந்து கணிதம் சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்து மற்றும் இயந்திரவியல் சார்ந்த பல விடயங்களை உடனுக்குடன் பெற்றுக்கொண்டு உங்களுடைய அஹ் மதின் பத்தை மேலோங்க செய்யலாம் எனவே இந்த பாட்காஸ்டின் மூலமாக நாங்கள் கதைத்த எண்களுக்கும் எண்ணுங்களுக்கும் உள்ள தொடர்பு பற்றிய தெளிவு உங்களுக்கு பிறந்திருக்கும் என நம்புகிறோம் மீண்டும் மீண்டும் ஒரு பாட்காஸ்டை சந்திக்கும் பறை அன்புடன் நன்றி வணக்கம் டோன்ட் ஃபெர்கெட் டு சப்ஸ்கிரைப் புட் நோ பாம்ஸ் யூடியூப் சேனல் www.youtube.com/putnotepam that's p u t h u n u t p a m ஸ்டே டுண்ட் வித் ஆல் தி அப்டேட்ஸ் ஃப்ரம் புட் நோ பாம் பை லைக்கிங் आवर Facebook page @www.facebook.com/putnotepam That's P U T H U N U T P A M. Thank you.